ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் மகாலயபக்ஷத்தை உத்தேசித்து நம்முடைய பிதர்க்களை நாம் திருப்திப்படுத்தக்கூடியதான சிராத்தத்தை செய்யறதுக்கான முறையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மகாலயபக்ஷத்தினுடைய பெருமைகள் மகாலய பட்சத்திற்கு ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புராணங்கள்லே நமக்கு மகரிஷிகள் காண்பிச்சிருக்கா அப்படி வருஷருத்து பிறந்தவுடனே யமன் பிதற்களை மேகத்திலே கொண்டு வந்து விட்டுறார் பிதற்கள் கார்த்தன் இருக்கா மேகத்தில் அப்படின்னு நமக்கு ஆதித்ய புராணம் இந்த மகாலயபபக்ஷத்தை உத்தேசிச்சு மாத்திரம் இல்லை எப்பொழுதுமே ஒவ்வொரு ஜீவனுமே தன்னுடைய புண்ணிய பாபங்களை அனுபவித்த பிறகு மேகத்தை திணை கொண்டுதான் இந்த பூலோகத்திற்கு வரான் அப்படின்னு உபரிஷத்து நமக்கு சொல்கிறது தஸ்மின் யாவத் சம்பாத்தமுஷித்வா அதைதமேவா அத்வானம் புனர்நிவர்த்தே யதேதம் ஆகாசம் ஆகாஷாத் வாயும் வாயு பூத்வா பூமோ பவதி பூமோ பூத்வா அப்ரம் பவதி அப்படின்னு நமக்கு சொல்வது ஒவ்வொரு ஜீவனும் யாவத் சம்பாத்த அவன் செய்த புண்ணிய பாபங்களை அனுபவித்த பிறகு கொஞ்சோண்டு பாக்கி இருக்குது அந்த பாக்கி புண்ணியத்தையோ பாபத்தையோ வச்சுண்டு ஆகாசத்திற்கு வந்து ஆகாசத்திலிருந்து வாயுவாகவும் வாழுவிலிருந்து மேகத்திற்கும் வரா அப்ரம் பூத்வா மேகோபவதி மேகோபூத்வா அப் பிரவருஷதி மேகத்தில் வந்து அந்த ஜலத்தோடு காத்துட்ருக்கான் ஒவ்வொரு ஜீவனும் இந்த பூமியில் வந்து பிறக்கிறதுக்காக அப்படி மழை பெய்கிற பொழுது தைக விரீஹி யவாஹா ஓஷதி வனஸ்பதயா திலமாஷாஹா இது ஜாயந்தே அவன் வச்சின்றிருக்கக்கூடியதான கர்மா புண்ணிய கர்மாவாக இருந்தால் நல்ல வயலில் விழுந்து நெல் கோதுமை எள் உளுந்து போன்ற தானியங்களாக ஆவிர் பவித்து பிறந்து அதை சாப்பிடக்கூடியதான மனுஷனுடைய வயத்திற்கு போய் திரும்பவும் அவனுக்கு இந்த மனுஷென்ம கிடைக்கிறது அத்தோவை ஹலூ துர்ஷ்பிரபத்தரம் யோஜோ ஹென்னமத்தி யோரேத்திஞ்சதி தூஜையேவதி அப்படி அவன் வச்சின்றிருக்கிற கர்மா பாபகர்மாவாக இருந்தால் பசு பட்சிகளுடைய வயத்திற்கு போய் பசு பட்சிகளாக இப்படிதான் ஒவ்வொருவரு ஒவ்வொரு ஜீவகத்தியை நமக்கு உபனிஷத் காண்பிக்கிறது அப்படி இந்த வருஷருத்து பிறந்த வருஷருத்து பிறந்தவுடனே யமன் அத்தனை ஜீவர்களிடத்திலேயும் கருணை கொண்டு பித்ரலோகத்தை அடைஞ்சவர்கள் அல்லது பாபகர்மாவை அனுபவிச்சென்றிருக்கக்கூடியதான நரக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பிரேத்தங்களாகவே இருக்கக்கூடியவர்கள்னு அத்தனை பேரையும் மேகத்திலே கொண்டு வந்து விடுறார் அப்படி மேகத்தில் காத்துன்னுருக்கா நம்முடைய பித்திருக்கள் ஆகையினாலே தான் நாம் மகாலய பட்சத்திலேயே சங்கல்பம் சொல்கிற பொழுது கூட கன்னியாகர்தே சவிதரி ஆஷாட்யாதி பஞ்சமாபரபக்ஷப் பிரயுக்த்ராத்தம் அப்படின்னு சங்கல்பத்தில் நாம் சொல்கிறோம் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சூரியன் கன்னியாராசியிலே இருக்கிற பொழுதும் ஆஷாட மாதத்திலிருந்து அஞ்சாவது பட்சமான இந்த கிருஷ்ண நான் இந்த மகாலய சிராதத்தை பண்ணுறேன் அப்படின்னு தான் சங்கல்பம் பண்ணுறோம் ஆஷாட மாதத்திலிருந்து அஞ்சாவது மாதம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஆஷாடீம் அவதிங் कृत्वा, पंचमं பட்சம் ஆசிரித்த காங்க்ஷந்தி பிதரக் கிளிஷ்டா அன்னமப்பியன்மகம் ஜலம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஆஷாட மாசம் பிறந்தவுடனேயே யமன் அத்தனை பெயரையும் மேகத்திலே கொண்டு வந்து விட்டுறான் ஆஷாட மாதம் நம்முடைய பித்தர்கள் நம்மளே எதிர்பார்த்துட்டுருக்க அப்படிங்கிறதுனால தான் நாம் சங்கல்பத்திலேயே அப்படி சொல்கிறோம் எத்தனை நாளைக்கு காத்துருக்கா அப்படின்னா எப்படி காத்துருக்கா அப்படிங்கிறத ஆதித்யபுராணம் சொல்கிறது க்தார்த்தாக சம்ஸ்மரந்த துஷ்கிருதூஸ்வயம் கிருதம் மனுஷ ஜென்மாவை தவிர பாக்கி அத்தனை பிறவிகள்லேயும் நாம் என்ன மாதிரியான பாபத்தினாலே என்ன மாதிரியான பிறவியை நாம் எடுத்திருக்கோம் எந்த பாப்பத்தினாலே இந்த துக்கத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும் அதுபோலதான் நம்முடைய பிதர்களுக்கும் தெரியுது க்ஷுதார்த்தாக பசியோடு கூட காத்துன்னு இருக்கா சம்ஸ்மரந்த துஷ்கிருதந்தூஸ் கிருதம் அவர்களுக்கு இன்ன பாபம் செய்ததுனாலே தான் நாம் நமக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதும் தெரிகிறது பித்தர்க்களுக்கு இப்படி ஒரு பாபத்தை செய்ததுனாலே நமக்கு இப்படி ஒரு லோகம் நமக்கு கிடைச்சிடுதே இந்த ந நாம் அனுபவிக்கும்படியாக ஆயிடுத்தேன்னு நரக்க வேதனையை அனுபவிச்சென்றிருக்கக்கூடிய பித்தற்களும் பிரேத்தங்களாக இருக்கக்கூடிய பித்தற்களும் நினச்சிண்டு பசியோடு கூட காத்துருக்கா காங்க்ஷந்தகா புத்திர பௌத்திரேபியா பாயசம் மதுசம்யுதம் இவன்தான் நமக்கு புத்திரன் இவன்தான் பௌத்திரன் அப்படிங்கிறதும் தெரியுது நம்முடைய பசியை தீர்க்கக்கூடியவன் இந்த புத்திரன்தான் அப்படின்னு புத்திரனை எதிர்பார்த்துண்டு பிதற்கள் காத்துருக்கா அப்படின்னு நமக்கு ஆதித்ய புராணம் சொல்வது மேலும் எத்தனை நாள் காத்துருக்கா அப்படின்னா பிரேதபக்ஷம் பிரதீக்ஷந்தே குருவான்சா சமன்விதாக ரொம்ப பசி அவர்களுக்கு ரொம்ப இந்த பசியை தீர்க்கறதுக்கான ஆகாரம் நம்முடைய புத்திர்கிட்ட இருக்குன்னு பெரிய ஆசையோடு அதிகமான ஆசையோடு காத்துன்னு இருக்கா இந்த மகாலயபக்ஷத்தில் நாம் பித்தர்களை உத்தேசித்து ஒன்றுமே செய்யாமல் விட்டுட்டால் பிரேதபக்ஷே வதிக் யாவத் கன்னியாகதோ ரவி அப்போவும் நம்முடைய பித்திருக்கள் திரும்ப போகல்ல இந்த மகாலயபக்ஷம் இல்லாட்ட போனாலும் இந்த புரட்டாசி மாதம் முடிகிறதுக்குள்ளே பண்ணுவான் அப்படின்னு பித்திருக்கள் காத்துட்ருக்கா புரட்டாசி மாதம் முழுதும் செய்யலை அப்படின்னா ததஸ்துலாகத்தே பேத்தே வாஞ்சந்தி பார்த்திவான் ஐப்பசி மாதம் முழுதும் காத்துட்டுருக்கா ஏன்னா பசி அவர்களுக்கு போனால்தானே திரும்ப போக முடியும் பசியோடு கூட ஐப்பசி மாதம் முழுதும் நம்முடைய பித்திருக்கள் காத்துன்ட்ருக்கா அப்பவும் பையன் செய்யலை அப்படின்னா தஸ்மின்னபி வெதிக் கிராந்தே காலே விரச்சிக கே ரவ் விர்டிக மாசத்தில் ராசியில் சூரியன் இருக்கிற பொழுதும் காத்துட்டுருக்கா அதாவது கார்த்திக மாசம் பௌர்ணமி வரையிலும் நம்முடைய பித்திருக்கள் எதிர்பார்த்துருக்கா புத்திரன் இப்போது செய்துடுவான் நம்முடைய பசியை தீத்துடுவான்னு எதிர்பார்க்கிறார் ஆகையினாலே தான் மகாலய பட்சத்திற்கு காலம் யாவத் விருஷ்டிக தரிசனம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது திருக்கார்த்திகை வரையிலும் மகாலயபக்ஷத்திற்கு காலமுண்டு அதுவரையிலும் நாம் செய்யலாம் அப்பவும் அவன் செய்யலை அப்படின்னா ததோ விருஷ்டிக சம்பிராப்தோ நிராசாக பிதரோகதாக புனஸ்வ பவனம் யாந்தி சாபம் தத்துவா சுதாருணம் அப்போவும் பையன் ஒன்றுமே செய்யலன்னா சாபத்தை கொடுத்துட்டு சில வஸ்துக்களை எடுத்துன்னு போய்டிறான் என்ன எடுத்துன்னு போகிறான்னா தனம் புத்திராக குதஸ்தஸ்ய பித்ருஸ்வாச பீடநாத் அவன் வச்சுருக்கக்கூடிய பணம் சந்ததிகள் மன நிம்மதி மூன்றையும் பித்திருக்கள் எடுத்துன்னு போயிடுற இது மூணையும் இழக்க வேண்டி வரும் மகாலயசிர்தம் பண்ணலேன்னா அப்படி அப்படின்னா நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது மேற்கொண்டு அடுத்து உபன்யாசத்துலேயே பார்ப்போம்